ஒரு நாள் வெளியேறி சென்றேன் அப்போது நபிசல்லு அனஹி வசலம் அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள் நிலவின் ஒளியில் நானும் நடக்க ஆரம்பித்தேன் அப்போது நபி சொல்லாஹோ அலஹி வசல்லம் அவர்கள் என்னை பார்த்தார்கள் யார் அது என்று கேட்டார்கள் அபூதர் என்று கூறினேன் புகாரி நான்கு மூன்று முஸ்லிம் ஒன்பது நான்கு